அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை துண்டி நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவல் இளந்தேசி மாணவல் இதனால் சிந்தனையின் தலைப்பு கல்வி தன்னலமற்ற தலைவர் கரும வீரர் கல்வி கண் திறந்த முதல்வர் ஏழை பங்காளர் என்னும் புகழுக்கெல்லாம் உரியவர் காமராஜர் அவருடைய பிறந்த நாள் இன்று ஜூலை பதினைந்தாம் நாள் கல்வி வளர்ச்சி நாளாக நாடெங்கும் அனுசரிக்கப்படுகிறது நற்றினை நேர்கள் அனைவருக்கும் கல்வி வளர்ச்சி நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் காமராஜர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் கட்டாய கல்விமுறை நடைமுறைப்படுத்தப்பட்டது தெருதோறும் தொடக்கப்பள்ளி ஊர் தோறும் உயர்நிலைப்பள்ளி என்பதே காமராஜரின் நோக்கமாக அமைந்தது பள்ளி வேலை நாட்களை நூற்றி எண்பதிலிருந்து இருநூறாக உயர்த்தினார் காமராஜர் தொடக்க பள்ளிகளில் மதிய உணவு திட்டம் இவரால் தொடங்கப்பட்டது பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தப்பட்டு பள்ளிகளுக்கான அடிப்படை பொருட்களும் கருவிகளும் பெறப்பட்டன ஈராண்டுகளில் நூற்று முப்பத்தி மூன்று மாநாடுகள் இவ்வாறு கூட்டப்பட்டு பல கோடி ரூபாய் மதிப்புள்ள நன்கொடைகள் அவற்றால் கிடைத்தன உயர்நிலை பள்ளி வரை இலவச கல்வி கொண்டுவரப்பட்டது ஒவ்வொரு மாவட்டத்திலும் தொழில்நுட்ப கல்லூரி தொடங்கப்பட்டது மேலும் உடற்பயிற்சி கல்லூரிகளும் ஆசிரிய பயிற்சி பள்ளிகளும் ஆசிரிய பயிற்சி கல்லூரிகளும் திறக்கப்பட்டன மருத்துவக் கல்லூரி முதலான தொழிற்கல்லூரிகளில் பயிலும் ஏழை மாணவர்களுக்கு வட்டியில்லா கல்வி என்கிற அழியா செல்வத்தை நாமும் வாழ்வில் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை செயல்படுத்த வேண்டும் கல்வியானது அது அழியா செல்வமாக சிறப்பான ஒன்றாய் காணப்படுகின்றது மற்ற செல்வங்கள் அழிந்து போனாலும் கல்வி செல்வம் என்றும் நிலைத்து நிற்கிறதாய் அதனால்தான் ஒளவையார் கூறுகிறார் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று சொல்லி கல்வியின் மேன்மை உணர்வோம் கல்வியை வாழ்வில் அனைவருக்கும் கிடைக்கச் செய்வோம் நன்றி